शुक्लाबरधर विष्णुंत वर्णध प्रसन्न वदनम ध्यानोपा गुरब्र गुर्षु गुरर्देव महेश गुर साक्षात्म ब्रह्म तस्म श्रीगुरव नम गुसलोकाषेना ிாமூர் நம நாராயணம் பத்முவராசர மகாந்தும்பாஷ் ஷீசங்கமக்கிஷன் आलयं नमामि ோடகாரமியன் அஸ்மரூன் சனோஸ்மிருதிபரானாலயோக்கோந்தமமாச்சீவியலிதரஸ்வா भगव எல்லா உபனிஷத்தினுடையவும் ஒரே தாற்பயம் பரமாத்மஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கிறது அந்த பரமாத்மாவை தெரிஞ்சு கொள்ளாத வரையிலும் கோட்டி ஜென்மம் ஆனாலும் மோட்சம் கிடைக்காது அந்த பரமாத்மாவை தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னால் உலகத்துல ஒரு பொருள் இல்ல உலகத்துல ஒரு பொருளா இருந்தா நம்ம உலகத்துல பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த பரமாத்மா நமக்கு அந்தர்யாமியாக நாமவே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்த உபனிஷத்து நமக்கு சொல்லவர் நிட்டோமானால் அல்படுத்த மாட்டோம் மகாந்தம் விபுமாத்மாத்மம் மத்வா தீரோ நசோச்சி என்று உபனிஷத் சொல்ற அகண்டமான வஸ்துதான் அந்த பரமாத்மா அத தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வக்தியினாலேயோ பரிச்சேதப்படுத்த முடியாது எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலையும் எதுவாகவும் இருக்கக்கூடியது பரம அதனாலே அது பூர்ண வஸ்து அதை சொல்றது ஏன் எப்பொழுதுமே அல்பமான விஷயங்களை நினைக்க நினைக்க நம்மிடத்திலேயே அல்பத்தனம் வரும் அல்பத்தனங்கிறது காமும் குரோதம் நாமே வாழணும் ஐயோ அவா வாழ்க்கை வளர்த்து வளர்த்துண்டு ஜென்ம ஜென்மமா ஆக்கி நம்முடைய ஸ்வரூப ஹானி பட்டு நம்ம பத்தி நமக்கே தெரியாம இப்படியே இருந்து கொண்டு போயின் இருக்க கூடும் இந்த அல்பத்தனங்கள்லாம் என்னைக்கு போகும் இந்த அல்பத்தனங்கள் எல்லாம் அப்போ நம்முடைய ஸ்வரூபம் தெரியணும் நிற்கணும் அந்த ஸ்வரூபத்தை காட்டுவாறு இல்லை அந்த ஸ்வரூபத்தை எப்படி தெரியுனால் அது உபதேசக் குரு முகமாத்தான் தெரியும் அப்படிங்கிறது நிச்சயமா ஆயிடு அப்படி ஒரு குருவை ஆசிரியம் அவன் மூலம் அந்த குருவும் எப்படினால் சொல்றிஷதானம் இங்கே உபனிஷத்தே சொல்றது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் என்கின்றத பரம உபதேசமாக சொல்லிட்டு வருதுனால தர்மங்கள் நம்மிடத்துல இருக்கணும் அத பலவிதமான உபனிஷத்துகள் அதுல பத்து உபனிஷத்தை எடுத்து பாஷ்யக்காரர் பண்றோபிஷத் அதுக்கு அடுத்ததாக உபனிஷத்தை ஆரம்பிக்கிறோம் இருக்கிறதுக்குள்ள சாமவேதம் தான் விஸ்தாரமான சகஸ்திராக்கை சாமவேதத்திற்கு சகஸ்திர அதுல ஜெய்மினி அப்படிங்கிறது இன்னைக்கு அத்தியனத்துல இருக்கு ஜெய்மினி அந்த ஜெய்மினி சாக்கையில அதுல இந்த தலவகார உபனிஷாத் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாகம் ஒரு இடம் இந்த தலவகாரங்கிறது ரிஷி அந்த ரிஷியினால கண்டுபிடிக்கப்பட்ட உபனிஷத் இதுதான் கேனோபனிஷாத் என்று சொல்றா இது சாமவேதத்தினுடைய உபநிஷத் அதுலயும் ஜெய்மினி சாக்கையினுடைய உபனிஷாத் இத வந்து தலவகார சாக்கையினுடைய உபனிஷாத் என்று சொல்லியிருக்கு ஆனா பாசியங்களிலே தலவகார உபனிஷாத் அப்படிதான் வரும் நாம் எப்படி அதை கேணோபனிஷத் கேணோபனிஷத் என்று சொல்ல ஆரம்பிச்சோம்னா இது கேணேஷி தம்னு ஆரம்பிக்கிறோம் எப்படி ஈசாவாசியன் ஆரம்பிச்சதுனால ஈசோபனிஷாத் என்று சொல்றோமோ அது போல கேணேஷி தம் அப்படின்னு ஆரம்பிச்சதுனால கேணோபனிஷாத் சொல்றோம் ஆயு மமாணச்சுஸ்மோபலமிஷன் மாகம் ப்ரமணிரா மாகோ அணிராமிரேஸ் தரத்தையுதர் தே மயி சந்து தே மயிசு காந்தி பாட்டமே அப்படி இருக்கு ஆப்யாயந்தும் மாமாங்காணி எப்பொழுதும் துருதுருன்னு ராஜசமா அலையக்கூடியதான என்னுடைய அங்கங்கள் அமாதானம் அடையட்டமா இருக்கணும் ராஜசமா இருந்தான்னா அவன் ஞானத்துக்கு அதிகாரி இல்லை உமா அவன விஷயங்களை கேட்டாதான் மனசுல அவகனம் பண்ணிக்க முடியுமா சாத்வீகத்தை வேணும் அதனால என்னுடைய அங்கங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அலை பாயாமே சமாதானமா இருக்கட்டும் சாவதானமா இருக்கட்டும் து மமா அங்கானி கர்மேந்திரியத்தை சொல்றது அப்புறம் வாக்கு பிராண சற்று ஸ்ரோத்திரம் அகோபலம் இந்திரியாணி எல்லாமே சமாதானமாக இருக்கணும் கண் இப்படி இப்படி அலையக்கூடாது வாக்கு நிதானமா இருக்கணும் கண்டத பேசக்கூடாது எப்பொழுதுமே மௌனமா இருக்கணும் எப்பொழுதுமே நான் சத்தியாய மித பாஷினா வந்துடும் பரநீந்த வந்துடும் தேவையில்லாத விஷயங்கள் வந்துடும் எண்ணி பேசணும்னா சத்தியத்தையே பேச சத்தியம் பிரியஹிதஞ்ச சத்தியத்தை பேசணும் பிரியத்தை பேசணும் ஹிதத்தை பேசணும் அப்படி வாக்கு பிராணஹா சாண சர்வேந்திரியங்களுக்கும் பிராணன் கூட ஒரு நிதானத்தில் இருந்தா தேவையில்லை பலம் சத்விஷயத்துல உபயோகப்படணும் ஒரு விஷயத்துல உபயோகப்படக்கூடாது மாகம் பிரம்மனிதா குறியாம் மாம பிரம்மாகரோத் சர்வம் பிரம்மே அப்படிங்கறது உபனிஷத் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொன்னாலும் எதை சொன்னாலும் எந்த உபனிஷத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரே ஒரு வாக்கியம் சர்வம் பிரம்ம அந்த பிரம்மத்தை அந்த பிரம்மம் என்னை நிராகரணம் பண்ணக்கூடாது அந்த பிரம்மத்தை நானும் நிராகரணம் பண்ணலை மறுக்கல மறுத்து என்னன்னா உன்ன நீயே மறுத்துக்கிற நீ மறுத்துண்டே அப்படின்னா உன்னை நீயே மறுத்துக்கிற அந்த பிரம்மத்தை நான் நிராகரிக்கலை பிரம்மன் என்ன நிராகரிக்காது ஏன் நாள் என்னுடைய ஆத்மாவா இருக்கிறதுனாலே ஆத்மாவை எவன் நிராகரிக்கும் அது நான் இல்லடா அப்படின்னு சொல்லுவனா ஆத்மாவன் நிராகரிக்க மாட்டான் நிராகரிச்சான் அப்ப என்ன கடவுள் இல்லே அப்படின்னு சொன்னான் அவன் தன்னைதான் நிராகரிச்சுக்கிறான் நாம் கடவுள் எங்க இருக்கிறாருன்னு சொல்றேன் ஏதோ லோகாந்திரத்துல இருக்காரு நீயாவீர் அப்படின்னா உபனிஷத்து சொல்றது கடவுளுடைய என்ன அப்படின்னு நீ தான ஒத்தன் விடுவ நீ கடவுளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு அது சித்ரூபமான அந்த சித்ரூபமானதானே நீ அச்சித்து இல்லையே சித்ரூபமாக உணர்வு தெரிய இப்படி முதுகல் எப்படி கை வச்சா பட்டன்னு திரும்பி பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா சித்து இருக்கு இந்த உணர்வு இருக்கு சைத்தன்யம் இருக்கு இந்த சைத்தன்யத்துக்கு காரணம் சேத்தனனுடைய சேத்தனனுடைய பாவம் தானே சைத்தன்யம் அந்த சேத்தனன் சித்தனுடைய சொரூபமாக இருக்கிறா அந்த சித்துதான் பிரத்யானம் பெருமை அப்படின்னு சொல்றபடி கடவுளுடைய உயர்ந்த ரூ கடவுள்னு சொல்றோம் இல்லையா தமிழ் அழகான சொல்லு அலட்சியம் உள்ளே பிராணமயமாத்மான உபசங்கிரம்யா அப்படின்னு எப்படி வாசல்லேந்து ராஜகோபுரத்திலே ஆரம்பிச்சோமானால் ஒவ்வொரு வாசலா தாண்டி கடைசியில உள்ள போய் அந்த பகவான் இருக்கிறார் கடைசி உள்ள அந்த உள்ள பார்க்க நான் ஸ்தூலமா கோவில்ல பார்க்கிறோமோ அதுவே சரீரமே கோவிலா இருக்கிறதுனால இதுல உள்ள அந்தமயமான இந்த சரீரம் அதற்குள்ள பிராணமயமான சரீரம் அதற்குள்ள மனோமயமானது வித்யானமயமான எல்லாவற்றையும் தாண்டி பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா என்று மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை சாட்சா கரிக்கிறோங்கிறதுனால தானே அழகான சொல் கடவுள் அப்படிங்கிறது அப்படி அந்தரியாமையாக ஹதயத்துல இருந்து எல்லாவத்தையும் இயக்கு வைக்கிறதான அந்த பரமாத்மாவ வேண்டாம்னு அவன் தள்ளுவான் நானும் அவரை தள்ள முடியாது அந்த பரமாத்மாவும் என்ன தள்ள முடியாது அப்படிங்கறது சரீரத்துல அபிமானியா இருந்து அந்த பரமாத்மா என்ன தள்ளிட முடியாது அப்படின்னு சொன்னால் பரமாத்மா தள்ளி விட்டா அப்புறம் நீ பிரயத்தம் அந்த பரமாத்மாவே பரமாத்மான்னு ஒத்துநுட்டையானா உன் ஸ்வரூபம் கரீரத்தை நீ நினைச்சேனா பிரேதம் உள்ள இருக்கிற பரமாத்மா தான் நீன் நினைச்சேன் பிரேதத்தை அந்த பிரம்மத்தை நான் நிராகரிக்க மாட்டேன் அந்த பிரம்மமும் என்னை நிராகரிக்காது ஏனால் நானாவே இருக்கிறதுனால மாமா பிரம்ம நிராகரோ அதனால என்ன ஆச்சுனால் அனிதா அஸ்து அனிதா கரணம் அதை நிராகரிக்கும் பிரம்ம வித்தியைய நிராகரிக்கமா நிராகரிச்சா யாருக்கு நஷ்டம் நிராகரிச்சா ஏனால் பிறந்ததிலேந்து ஜென்ம ஜென்மமா சரீர சம்பந்தமான காரியங்கள்ல ஈடுபட்டுண்டு அத்தியாத்ம விஷயமே தெரியாம கேட்டாய் கேட்டாய் எனக்கு ஒழியல ஒழியல அப்படின்னு சொல்லிண்டு ஏதோ விஷயங்கள்ல போய் சஞ்சாரம் பண்ணி கொண்டும் சின்னாவை வியர்த்தமாயிட்டா மகதீவி நஷ்டி என் உபனிஷ்டு சொல்ற பெரிய நஷ்டமாயர்கம் அதனால அத்தியாத்ம விஷயத்தை நிராகரணம் பண்ணக்கூடாது இதுதான் முக்கியம் எதுனாலும் நடக்கட்டும் ஏன் அப்படின்னா பாக்கி எது நஷ்டமானாலும் சரீர விஷயம் லோக விஷயம் ஞான நஷ்டமாயிட்டுன்னா ஆத்ம நான் போகாம இருப்பேன் நான் எதுனாலும் அப்படிங்குற இது அப்புறம் ஆகட்டும்னு சொல்லாம யாரிடத்திலயாவது கேட்டு தெரிஞ்சு போம்னு சொல்லாம கேட்டாச்சு அப்படின்னு முடிவு கேட்டாமே நிராகரணமே கூட நிராகரிச்சோமான பெரிய நஷ்டம் அநீதாகரணம் திதே ய உபனிஷத்து தர்மாக தே மயிசந்தூ தே உபநிஷத்துல என்ன தர்மங்கள் சொல்லப்படுறதோ நம்ம தர்மங்கள்லாம் என்னிடத்துல இருக்கட்டும் உபனிஷத்துல சொல்ற தர்மம் விசாலமான மனசு வேணும் சத்தியம் வேணும் பரந்த மனசு வேணும் குறது யாருக்கு ஹிம்ச பண்ணக்கூடாது முதலீதான தர்மங்கள் பிரசித்தமா இருந்த நம்ம தர்மங்கள்லாம் என்னிடத்துல இருக்கட்டும் ஆத்ம குணங்கள் ஒரு ஞானிக்க முக்கியம் அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் மற்றொன்று என்ன அப்படின்னு கேட்டால் உபனிஷத்துல ஆத்மஸ்வரூபத்துக்கு என்னென்ன தர்மங்கள் சொல்லித்தோ அது அனாமமாய் அரூபமாய் அட்சதமாய் அகண்டமாய் பத்தாய் சித்தாய் அனந்தமாய் ஆனந்தமாய் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு தர்மம் இருக்கோ அது என் ஸ்வரூபத்துல இருக்கட்டும் ஸ்வரூபத்துல தானே இருக்கேனால் என்னுடைய அனுசந்தானத்துல இருக்க நான் பாபீனோ நான் புண்ணியவானோ நான் கர்த்தானோ நான் போக்தான் ஒரு ஜீவனாக என்ன நினைக்காம பிரம்மமாகவே நான் நினைச்சேன் நான் நான் பூர்ணனாயிட்டேன் அப்பேற்பட்ட பூர்ணனாயிட்டேன் அப்படிங்கறதுனால உபனிஷத்து சொல்லப்பட்ட அவ தர்மங்கள் எல்லாம் என்னிடத்துல இருந்து பிரார்த்தனை தே மயி சந்தோ தே மை சந்தோ என்று ஒரு பிரார்த்தனை இந்த சாந்தி பாடம்தான் சாந்தோக்கியத்துவம் இதுதான் சாந்தி பாட்டம் அதுவும் சாமவேத உபனிஷத் தான் இருக்கு உபனத்து ஆரம்பம் ஓம் கேனேஷித்தம் பததி பிரேஷிதம் மன கேன பிராண பிரதம பிரீதியுக் கேனேஷிதா வாசமிமா வதந்தி சுஸ்ோத்திரம் கவுதேவோயுன அப்படின்னு ஆரம்பிக்கிறது யாரால பிரேரண பண்ணப்பட்டு மனசு ஒரு விஷயங்கள்ல போய் விழருதோ யாரால பிரேரணப்பட்டு பிராணம் சஞ்சாரம் பண்ணின்றிருக்கோ யாரால பிரேரண பண்ணப்பட்டு வாக்கு பேசறதோ கண்ணு காது முதலிய இந்திரியங்களையும் யார் உள்ள இருந்து பிரேரண பண்ணி அதாவது அதனுடைய விஷயங்கள்ல சேர்க்கிறாரோ அப்பேற்பட்ட அந்தரியாவி யார் அப்படின்னு கேட்கிறது இந்த உபனிஷா இத ஒரு குருவினிடத்துல போய் ஒரு சிஷ்யன் கேட்கிறான் அப்படின்னு சொல்லலாம் தனக்குத்தானே ஒரு ஆத்ம விசாரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா பாஷ்யக்காரர் குருவனிடத்துல போய் சிஷ்யன் கேக்கிறதாகத்தான் சொல்ற ஒரு குருவனிடத்துல ஒரு சிஷ்யன் கேக்குறா கேனே உண்டாச்சு ஆரோ உள்ள இருக்கா மனசுதான் அந்த மனசு தானே தானே இயங்கிறது அதுக்கு பிரேரணை என்னது ஆறாலே இஷிதம் பிரேரிக்கப்பட்டு மனசு இயங்குறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே மனசு தானாவிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லையே தானா இயங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன லட்சியமோ அதுக்கு ஆசைப்பட்டுன்னு விபரீதமா நினைக்கிறது விபரீதமான நினைக்கிறத வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுதான் வேணுங்கிறது அப்போ அந்த மன அந்த மனதுக்கு சுதந்திரம் இல்ல யாரோ பிரேரண பண்றா அப்படின்னு தெரியறது ஈஸ்வரன் தான் பிரேரணை பண்றான்னா நல்ல மனசை கெட்ட விஷயத்துல பிரேரணை பண்ண ஈஸ்வரம் பிரேரணம் பண்றான் குற்றவாளியா அவனே குற்றவாளியாக மாட்டான் பூர்வகர்மானுசாரம் ஆக இவன் அடைய வேண்டிய பலன் வேற யாருக்கிறதுனாலே இந்த ஜென்மாவில அவன் ஆசைப்படுறது பலன் வேற யாருக்குறதுனாலே அதை தடுத்து பூர்வகர்மானுபவத்துக்காக வேண்டி பெரிய நஷ்டத்தை உண்டாக்கு ஆரம்பிச்சேன் இப்படிதான் ஒண்ணு ஆரம்பிச்சேன் நடந்தது ஒன்னா போயிடுத்து நன்னா வேணும் வேற இருக்கான்னு தெரிய இஷ்டப்படி நடந்து நடக்காது அவனை பிரேரண பண்ணி செய்யற அதுல ஈஸ்வரன் யாரால் பாபகிருத்தோ அவன் அவனுக்கு சாந்தோக்கியமே சொல்றான் புண்ணியகதா இருந்தா புண்ணிய விஷயங்கள்ல பிரேரண பண்றார் அது ஜீவனுடைய இச்சானுசாரமாக கர்மானுசாரமானால அவர் பொறுப்பாளி இல்ல பிரேரண அவர்தான் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அவன் இஷ்டப்பட்டா ஏன்னா அவன் அது மாதிரி கர்மா பண்ணிருக்கான் அப்படின்னு கையம்பிடுவார் அப்ப நம்ம என்ன பண்றது ஆனா நாம் அவரை சரணாகிதி பண்ணிட்டோமா அப்ப என்ன பண்றார் அப்படின்னா எது எது இவனுக்கு கூடாதோ அதை தானே விளக்கி ஹிதமோ அதை அவனை பண்ண வச்சு கர்மே காரையின்னு உபனிஷத் சொல்ற அடையும்படி பண்றார் எவன் பகவத் சரணாதிபதி பண்ணினானோ அவனை ஈஸ்வரர் அதனால பிரேரணை எப்படி இருந்தாலும் உண்டு ஆனா இந்த பிரேரணைக்கு அவர் சமதர்மத்துல செய்கிறார் பேத புத்தியினாரு செய்யறதில்லை அவனுடைய கர்மானுசாரமாக மனசு ஒரு கருவியா இருக்கிறதுனால தானாவே அது நினைச்சது அப்படின்னு சொல்ல முடியாது காத்தாடி போல கருவி தானே அந்த கருவியை பிரேரணை பண்றதுனால அந்த மனசு ஒரு விஷயத்தை சங்கல்பிக்கிறது அது போல பிராணன் யுக்தா பிராணன் போறது வரது பிராணன் போறது வரது போற உஷுக்கிய கூட போறது வாக்கி இந்தியெல்லாம் விசராந்தி எடுத்துனாரு வரா போறான் சாப்பிடல தட்டி எழுப்பினா தான் தோலே ஸ்பரிசம் தெரியறது அப்போ எல்லா இந்திரியங்களும் விசராந்தி எடுத்துட்டாலும் ஒரு தேவன் மட்டிலும் விசிராந்தி எடுத்துக்கல யாரு பிராணம் அவன முக்கிய பிராணன் விஸ்ராந்தி எடுத்து நிட்டால் விசாந்தி எடுத்துட்டால் போயிடுவான் அப்பேற்பட்ட தேவன் பிராணன் இந்த பிராணன் இயங்கின்ற அபானன் வியானனும் உதாரணம் சமான விற்பிபேதம் இன்னென்ன ஸ்தானத்துல இன்னென்ன பிராணனாக இருக்காரு இந்த இயக்கம் எதனால இருக்குன்னு ஒன்னு சிந்திச்சு பார்த்தோமான உள்ள ஆத்மா இருக்கு ஆத்மா இருக்கிற வரையிலும் தான் பிராணன் இருக்கு பிராணன் இருக்கிற வரையிலும் தான் ஆத்மா இருக்கு ஆத்மாவும் பிராணனும் பிரியறது இல்ல பிராணனாகிய உபாதியோட தான் ஆத்மா பரலோகம் போறது திரும்பி மோட்ச அடையும் விழா பொதுவா செத்து போனா பிராணம் போயிடுச்சு பிராணம் போயிடுதுன்னு சொல்றேன் பிராணம் போகாது ஆத்மாவோட தான் பெயிருக்கு பிராணம் போயிடுதுன்னா உடம்பு விட்டு பிராணம் போயிடுது அப்படிங்குற அர்த்தத்துலதான் பிராணம் போயிடுதுன்னு சொல்றாளே தவிர ஆத்மாவும் பிராணனும் பிரியாது அதனால பகவானுக்கு வாயுவாகனன் அப்படின்னே பெயர் இல்லையா பிரகசரநாமத்துல வாயுவாகனா எனமஹா அப்படின்னு பகவானுக்கு பெயர் பிரதம பிரைதி வா வதந்தி ஆச்சரிய யார் உள்ள இருக்கிறதுனால வாக்கு பேசற இந்த பிறந்த குழந்தை எல்லாம் ஓமுதானே முகம் பார்க்கறதுங்கிறா அப்புறம் இங்கு பேசுறதுங்கிறா அப்புறம் காக்கா தோத்தோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சு விட்டோம் அப்புறம் எல்லா பாஷையும் பேசுறேன் இதுல எங்கே வந்தது அப்புறம் பார்த்தா எனக்கு நாலு பாஷ தெரியும் அஞ்சு பாஷை தெரியுங்கிறா வாக்கு இந்த வாக்கு எங்க வந்தது? என்னு வந்தமா இருக்கிறது அலரும் போது பேச முடியாம கடை பேச்சுக்கு யார் திரவிசியம் அம்மா வாசம் இமாம் பிரசுத்தாம் சஞ்சீவயதி அந்த வாக்கு பேசும்படி செய்யறது யாரு கேணேஷிதான் பாசமிமாம் வதந்தி சற்று நாம் கூப்பிடுறோம் அப்ப காதல விழர் காதல விண்ணா திரும்பி பாக்கிறான் ஏனால் உள்ள ஆத்மா இருந்தாக்க ஆத்மா இல்லேன்னு என்னதான் கொட்டு மோளம் கொட்டு என்னதான் கத்து திரும்பி பார்க்குமா ஸ்ரோத்திரேந்திரியம் வேலை செய்யா நேத்திரேந்திரியமும் வேலை செய்யா ஆத்மா இருந்தாதான் அங்கே வந்த ஹா எப்ப வந்த ஆத்மா போய் எடுத்தேன்னா பக்கத்துல வந்து நின்னா தெரியாது பெரிய உபகாரம் ரூபாய் பணம் கொடுக்கறதா உபகாரம் ஈஸ்வரன் என்ன பண்ணி விட்டான் ஈஸ்வரன் என்ன உன்ன காப்பாத்தி விட்டான் அப்படி இல்ல கேள்விகள் கேக்குறாலே எல்லாவற்றையும் காட்டிலையும் பெரிய கிருபன்யம் உனக்கு கொடுத்துருக்கு கோடி ரூபாய்க்கு காட்டிலும் பெருசு சைத்தன்யம் இல்லையா ஒரு கோடி ரூபாய் உனக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் சைத்தன்யம் இருந்துட்டா பிச்சா வாங்கினாலும் சாப்பிடலாம் சைத்தன்யத்துக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு அப்படின்னா அந்த சைதன்யத்தை கொடுத்துருக்கான் சைத்தன்யம் அவனிடத்திலே தான் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதுதான் பிரபன்னு விசே போ விளக்கம் கொடுத்துட்டு அதுதான்டா கிருப்பைங்கிருப்ப என்ன சம்சாரமோ மோட்சமும் காதை கொடுத்துட்டு கேக்குறாபல பண்ணிருசார விஷயமானாலும் காது வேண்டிருக்கு அத்தியாத்ம விஷயமானாலும் காது வேண்டிரு பிரிய கிருப்பை இந்த சிரவணம் அப்படிங்கறத நம்ம கொடுக்கலையானா வாக்குங்கிறத கொடுக்கலையானா எப்படி பிரவச்சனம் பண்றது காதுங்கறத கொடுக்கலாம் அப்ப இந்திரியங்களை பிரவிற்த்தி அவனுடைய கிருப்பைய நினைக்கணும் அதுதான் கிருதஜ்யத்தை பக்திக்கு என்ன பலன் பக்திக்கு என்ன ஹேத்து அப்படிங்கறதும் எனக்கு அது பிடிக்காது நீ இப்படி பண்ணு அதனால உண்டு பண்ணும உண்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன் எப்பொழுதுமே காமியார்த்திகள் தானே பக்தாள் ஆட்டமே இன்னும் காமியார்த்தத்துல பிரேரணை பண்ணுவானே என்ன பிரேரண பண்ணணும் கிருதஜதைய சொல்லணும் உன்ன இந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணீ நடந்து வர எடா நடந்து வர காது கேக்கிறது கண்ணு பார்க்கறது வாய் சாப்பிடறது நீ அந்த என்ன பண்ற அந்த கிருதஜ்யத்தை அப்போ நீ வந்து என்ன காது கேட்கறாப்புல வச்சிருக்கிறது உன் விஷயங்களை நான் கேட்க நாக்கு பேசறாப்புல வச்சிருக்கிறதுனாலே உன்னுடைய நாமங்களை நான் சொல்றேன் என் கை நல்ல நிலைமையில இருக்கிறதுனாலேவதற்கு கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் இல்லையா உன்னுதானே சர்வீந்திரியங்களும் எவரந்தர்யாமியார்கனால செய்யப்படுறோம் மனசோ மனோ யாச்சோகவாச்சம் காது காது மனசுக்கு மனசு வாக்குக்கு வாக்கு பிராணனுக்கு பிராணனாக அது இருக்கு கண்ணுக்கு கண்ணகா அது இருக்கு அப்படிங்கறத ஹீராக ஆத்ம ஜானிகள் அதை யார் தெரிஞ்சு நிட்டுலோ அவள் ஈகத்திலையும் அடஞ்சு வாக்கர்மற்ற நோ மனோ நமோ நீமோ எதேஜதனுஷிஷ் அயேதா அவிதித்த இது சுஷ்ரும பூர்வேஷாம் அந்த பரமாத்மாவின் இடத்துல கண்ணு போகாது காது போகாது மனசாலையும் மனசும் போகாது புறத்தையாருக்கு எப்படி அதை உபதேசிக்கணும் யாருதான் அதை கேட்க முடியும் கேட்க முடியும் என்கின்றத அந்த பரமாத்மாவை யாராவது சொன்னாளா இது சுசுருமை எப்படி அந்த பரமாத்மாவை கேட்க முடியும்னா இது கேட்கணும் இந்த பரமாத்மாவை பார்க்க முடியாது கேட்க முடியாது முகர முடியாது துவைக்க முடியாது அப்படின்னு பெரியோர்கள் அதை வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள் யாச்சிதே அப்போ பிரம்மத்தும் பிரம்மம் அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மம் இருக்கா இல்லையா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டா இந்த வஸ்துவுமே பிரத்யட்சமா பார்த்தாதான் நீ நம்பறேன் நீ பிரத்யட்சமா காட்டு அப்பதான் பிரியது ஒரு பிரத் எது பார்த்தாத உபநாசம் காதால தெரிஞ்சுக்க ஒவ்வொரு அச்சத்துக்கும் கண்ணுக்கு காதுக்கு மூக்கு அப்படின்னா மூக்குக்கு தெரியும் இருக்கானா தெரியம் அப்படின்னா வாயில ஓட்டுண்டா தெரியும் சப்தம்னா காதல விண்டா தெரியம்னா கண்ணுக்கு தெரியும்னா தோல்வி இதெல்லாம் எவ்வளவு கோட்டி ஸ்பரிசம் இருக்கு தண்ணீர் மேலப்பட்ட ஒரு ஸ்பரிசம் காற்று மேலப்பட்டா ஒரு ஸ்பரிசம் அக்னி மேலப்பட்டா ஒரு ஸ்பரிசம் குழந்தை எடுத்து கொஞ்ச நோமானா ஒரு ஸ்பரிசம் எவ்வளவு கோட்டி ஸ்பரிசம் வித வித வித விதமா இருட்டி ரசம் ரசம் சட்டரசம்தான் அப்படின்னாலும் கூட ஒவ்வொன்னுலயும் எவ்வளவு இருக்கு அல்வா சாப்பிட்டா ஒரு சுவாது குஞ்சாலாடு சாப்பிட்டா ஒரு சுவாது வெள்ள கட்டிய போட்டு நல்ல கல்கண்டா போட்டு எவ்வளவு சுவாது ரசம் அப்படின்னா அதுல சட்ரஸம் ஷட்ரசத்துல ஒவ்வொன்றிலும் எவ்வளவு கோட்டி ரூபம் அப்படின்னாட்டும் ஐம்பத்தி நான்கு லட்சம் சரீரம் விதவிதவிதமான சிருஷ்டி வெடி கொடிகள் விதவித விதம் ஒவ்வொரு ஒரு எலை மாதிரி ஒரு எலை ஒரு எலை இல்லை புல்லு ஒரு விதமான புல் இல்லை இது அருகம் வில்லு தாமு இது பூண்டும் புஷ்பம்னா எவ்வளவு விதம் இது மஞ்ச புஷ்பமா இது அரளி புஷ்பமா இது சாமந்தி புஷ்பமா இருக்கு எவ்வளவு ரூபங்கள் மனுஷியால் தேவர்கள் சித்தர்கள் எற்றர்கள் பூதேத பிசாசங்கள் மனுஷியாளியின் நுண்டி முடம் ஸ்ரீ புருஷால் குழந்தைகள் விதவிதமான வைச்சித்தியங்கள்